ரிக்டர் கொண்ட கடுமையான நிலநடுக்கம் தாக்கியது இதன் காரணமாக உருவாகிய சுனாமி ஆயிரம் கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பலத்த சேதத்தை உருவாக்கியது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வேர்ல்டு ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையின் முதலாவது இதழ் வெளியானது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு நியூ பவுன்லாந்தின் செயின்ட் ஜோன்ஸ் நகரில் இடம்பெற்ற பெரும் நகரில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது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 அட்லாண்டா விண்வெளி ஓடத்தை கடைசி முறையாக அமெரிக்கா விண்வெளிக்கு ஏவியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜான் டி ராக்பெல்லர் அமெரிக்க தொழில் அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜோதி மேற்கு வங்கத்தின் ஆறாவது முதலமைச்சர் ஆயிரத்தி ஆண்டு ஏ ஆந்திராவின் பதினான்காவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ரேவதி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சௌரவ் கங்குலி இந்திய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்டியன் ஐக்கன்ஸ் டச்சு இயற்பியலாளர் கணிதவியலாளர் வானியலாளர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பெர்சி செல்லி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 இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏ ராகவன் தமிழக எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நீலமேகம் பிள்ளை இந்திய விடுதலை போராட்ட வீரர் மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே